அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டி நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளியிலிருந்து ஏசி மானுவேல் இந்த நாள் சிந்தனையின் தலைப்பு உயர்வு ஒருமுறை தன் நாட்டின் உயர் அதிகாரிகளுடன் ஆபிரகாம் லிங்கன் பேசும்போது எல்லா அதிகாரிகளும் அதிகாரங்களும் என்னை விட்டு போனாலும் நான் ஒரே ஒருவனின் துணையுடன் வெற்றிகரமாக செயல்படுவேன் அந்த ஒருவன் யார் தெரியுமா தன்னம்பிக்கைதான் என்றார் ஆபிரகாம் லிங்கன் தன்னம்பிக்கையின் அடையாளமாக உயர்வை இப்படியாக கூறுகிறார் உயர்ந்த எண்ணங்களை உடையவர்கள் ஒரு நாளும் துன்பம் அடைவதில்லை மிக உயரத்தை அடை விரும்பினால் கீழ்மட்டத்திலிருந்து அதை தொடங்குங்கள் உற்சாகமான உழைப்பு இல்லாமல் உயர்ந்த வெற்றி பெற எதையும் பெற முடியாது எளிமையும் தூய்மையும் ஒருவனை உயர்ந்த மனிதனாக மாற்றுகின்றன உங்கள் எண்ணங்களை மாற்றினால் உலகையே உயர்த்த முடியும் சிந்திப்போம் உயர்வு பெற முயற்சிப்போம் நன்றி